அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு குடிப்பிறந்து தன் கண் பழி நாணுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு இந்த குரலை ஏற்கனவே பார்த்தோம் அதனுடைய அர்த்தங்களை தொடர்ந்து சிந்தனை பண்ணுவோம் இப்பொழுது அதாவது நல்ல குடும்பத்தில் பிறந்து பழி பாவத்துக்கு பயப்படுறவன எப்படியாவது ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கணும் அவனை நண்பனாக கொள்ள வேண்டும் அவனுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அதை கொடுத்துக்கூட நண்பனாக நாம் அவனை ஆக்கிக்கணும் ஏன்னா பழி பாவத்துக்கு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த மாதிரி ஆட்கள்லாம் கிடைக்கிறது அரிது அப்படிங்கிற காரணத்தினால அப்படி சொல்லுகிறார் இன்னும் திரும்பவும் சொல்ல போகிறார் மற்றொரு இடத்துல குடி குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடைய ஆண் கட்டே தெளிவு அங்கேயும் என்ன சொல்லுகிறார் அதாவது ஐநூற்றி ரெண்டாவது குரட்பாக தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் நல்ல குடும்பத்தில் பிறந்து தவறுகள்லாம் செய்யாதவனாக அப்புறம் வந்து பழியை கண்டு பயப்படுறவன் வெக்கப்படுறவன் பிறர் கூடாது நல்ல காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறவனிடத்தில் நம்பிக்கை வைக்கணும் கட்டே தெளிவுங்கிற குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடைய ஆண் கட்டே தெளிவு ஆக இது இதோட சேர்த்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு குரலாக அமைந்திருக்கிறது இப்போ நாம் பார்க்கறதுல குடிப்பிறப்பு முக்கியம் பழிக்க அஞ்சுருதுன்னு சொன்னார் இங்கே அப்படி மூணு சொல்கிறார் இந்த இடத்துல குற்றம் இல்லாதவனாக இருக்கணும் குற்றம் வர்றதுக்கு பயப்படுறவனாக இருக்கணும் வெக்கப்படுறவனாக இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்தும் கொழல் அப்படிங்கிறதுக்கு அவன் விரும்புகிற பொருள்களை கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும் என்ன கொடுத்தேனும் நண்பராக கொள்ளுதல் சிறந்த பொருளை கொடுத்தாகிலும் பெற்று கொள்ளல் அப்படின்னு உரையாசிரியர்கள்லாம் பொருள் சொல்கிறார்கள் நற்குடி சூழலில் வளர்ந்து தன் மீது எந்த பழியும் சேர்ந்து விடக்கூடாது என்று அஞ்சுபவனை பெறுதல் மிக அரிது எனவே அவன் நட்பை விலை கொடுத்தும் கொள்க ரொம்ப இறைவனுடைய அருளும் பல அனந்த கோடி பிறவியில் நல்ல புண்ணிய செயல்களை செய்திருந்தாதான் இந்த குணங்களெல்லாம் இயல்பாக வரும் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் படும்படி இந்த குரல் உபதேசம் செய்கிறது நட்புக்கு விலை உண்டு என்று வள்ளுவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவனுக்கு தேவை சிலதெல்லாம் இருக்கும் இப்போ சமூகத்தில் நல்ல காரியங்கள்லாம் செய்யணும்னு நிறைய பேர் நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சில பொறுப்பெல்லாம் இருக்கும் அதிலேருந்து அவர்களால் விலக முடியாது சிரமப்படுவார்கள் அப்போ அவர்களுக்கு தேவையானதை செய்து அவர்களை கொண்டு நல்ல காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் ஒரு அரசனுக்கு இது ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு வர கவர்மெண்ட் இதெல்லாம் இருந்துன்னா இப்போ ஏற்பட்டவர்கள் இருந்தால் தான் சமூகத்துக்கு நல்லதெல்லாம் செய்ய முடியும் இல்லாட்டி அவர்கள் நல்ல குடும்பத்தில் இல்லாமல் வழிபாவத்துக்கு பயப்படாதவங்களாக இருந்தால் சமூகத்தை துன்பப்படுத்துவார்கள் சமூகத்துக்கு கெடுதல் செய்து விடுவார்கள் தான் அவர்களுக்கு தேவையானதை கொடுத்துங்கிற அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறார் ஏன்னா பொருள் வாங்குறதுக்கும் அவன் அஞ்சுவான் சரியான பொருள் இல்லைன்னு சொன்னால் அந்த பொருள் ஏன்னா அதனாலேயும் பழி வரும் ஆகவே நியாயமான பொருளை கொடுத்து விரும்புகிற பொருளை கொடுத்து தேவையை கொடுத்து ஏன்னா இப்பேற்பட்ட குணமுடையவன் பேராசையுடையவனாக இருக்க முடியாது அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிற பழிக்கு நாணுபவன் சொன்னதினால அவன் பொருட்கண் பற்று வையான் அப்படிங்கிறதும் நட்புக்காக பொருள் ஏற்றால் அது பழியாகிவிடும் என்பதையும் உணர்ந்திருப்பவன் ஆகையால் எது கொடுத்தாயினும் நட்பை கொள்கிறது நாமே நேரப்போய் வலிய சென்று அவனுடன் நட்புறவை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை உணர்த்துவதற்குத்தான் எதையாவது கொடுத்து எதையாவது கொடுத்துன்னா தர்மமான வழியில் எதையாவது கொடுத்து நட்பை கொள்க என்று சொன்னது திருவள்ளுவர் சொன்னது நாமே வலிய அவனுடன் நட்புறவை உண்டாக்கி கொள்ளலாம் என்பதை அறிவுறுத்துவதற்காகத்தான் குறிப்பின் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல் அப்படின்னு குறிப்பறிதல் அதிகாரத்தில் எழுநூற்றி மூணாவது குரலில் சொல்லியிருக்கு அதாவது இந்த குறிப்பு இங்கிதத்தை நன்றாக புரிஞ்சுக்கிறவன் ஒருத்தனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதை ஆழமாக தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி உடையவன் அப்பேற்பட்டவனை நம்ம உடம்பில் இருக்கிற ஏதாவது பார்ட்டையாவது கொடுத்து அவனை நம்ம கூட வைத்து கொள்ள வேண்டும் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு உதவிக்காக வைத்து கொள்ள வேண்டும் நட்பு கொண்டு வைத்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து அதாவது பிறர் முக குறிப்பினாலே மற்றவருடைய உள்ள கருத்தை அறிய வல்லவரை எதை கொடுத்தும் தம் அவையில் இருத்தி கொள்க அப்படின்னு அந்த குரட்பாவினுடைய பொருள் இதெல்லாம் நாம் பார்த்துக்கணும் அதுக்காக உடம்பில் இருக்கிற உறுப்பை கொடுக்கணுங்கிறதுல அர்த்தம் இல்லை எப்படியாவது அவனை சேர்த்துக்கோன்னு அர்த்தம் ஆக இந்த குரட்பாவிலிருந்து நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம் நல்ல குடும்பத்தில் பிறந்து வழிபாவத்துக்கு பயப்படுறவனை எப்படியாவது வ வற்புறுத்தி நம்முடத்துல நட்புடையவனாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் நமக்கு உடனிருந்து பணியாற்றக்கூடியவனாக செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதுவரையிலும் நாம் பார்த்த இந்த குரட்பா நட்பு ஆராய்தல் என்கிற இந்த குரட்பாவினுடைய பொருள்